காலை வெளிச்சம் அதிகாரம் அதிகார லேவியர்களின் கடமைகள் பாகம் இரண்டு என்னாகமம் நான்காம் அதிகாரத்தின் பணி பரிசுத்தமானது ஆபத்தானது மற்றும் துல்லியமானது அதனால் தான் யாவே அதை சுற்றி வலுவான எல்லைகளை வைத்தார் ஆனால் அவர் அதற்குள்ளே ஒரு பெரிய இரக்கத்தையும் வைத்தார் அவர் இளைஞர்களை நேரடியாக மிகவும் ஆபத்தான பணிகளுக்குள் தள்ளிவிடவில்லை அவர் முழு பொறுப்பை சுமப்பதற்கு முன் பயிற்சியையும் முதிர்ச்சியையும் ஒரு வழிமுறையாக அமைத்தார் நான்கு செயல்படும் வயதை மீண்டும் மீண்டும் கோகாத் மற்றும் மெராரி கூடாரத்தில் கூறுகிறதுக்கு தங்களை தாங்களே அர்ப்பணிப்பவர்களின் கனக்கு 30 வயது முதல் 50 வயது வரை என்று யாவை தேவன் கூறுகிறார் இது பயணத்தின் போது சுமைகளை சுமப்பதற்கான வயது வரம்பு இது வெறும் ஆலய வருகை மட்டுமல்ல இது பொருட்களை எடுத்து செல்லும் பணி இது ஒரு கனமான பொறுப்பு ஆனால் என்னாகவும் எட்டு மற்றொரு கூட்டத்தை காட்டுகிறது லேவியர்கள் இருபத்தைந்து வயது முதல் பணிக்கு வர தொடங்குவார்கள் என்றும் பின்னர் ஐம்பது வயதுக்கு பிறகு அவர்கள் கடினமான உழைப்பிலிருந்து விலகி தங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்வார்கள் என்றும் அது கூறுகிறது இந்த வசனங்களை ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது அந்த முறை தெளிவாகிறது இருபத்தைந்து வயது என்பது ஈடுபாடு மற்றும் கற்றலின் தொடக்கம் முப்பது வயது என்பது முழுமையான செயல்படும் பணியின் தொடக்கம் என்னாகவும் நான்கின் பணி பயிற்சி பெறாத கைகளுக்கு மிகவும் பரிசுத்தமானது மற்றும் மிகவும் ஆபத்தானது ஐந்து வருட ஆயத்தம் என்பது அர்ப்பணிப்பின் பரிசுத்திற்கு ஏற்றது இந்த து என்பது மட்டுமல்ல இது ஒரு ஆவிக்குரிய நியதி கடவுள் உற்சாகத்தை வைத்து ஆயத்தத்தை அளவிடுவதில்லை அவர் வைத்தே ஆயத்தத்தை அளவிடுகிறார் அநேகர் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே பொறுப்பை விரும்புகிறார்கள் அநேகர் பயிற்சிக்கு முன்பே ஊழியத்தை விரும்புகிறார்கள் ஆனால் கடவுள் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் கட்டுகிறார் அவர் கைகளையும் இதயங்களையும் கால நேரங்களையும் பயபக்தியையும் பயிற்சிவிக்கிறார் ஏசு பாவமில்லாதவராக இருந்த போதிலும் சுமார் முப்பது வயது வரை தனது பொது ஊழியத்தை தொடங்கவில்லை யோசேப்பு முப்பது வயதில் பார்வோனுக்கு முன்பாக நின்றார் தாவிது வயதில் ராஜாவானார் வேதத்தில் முப்பது என்பது பெரும்பாலும் முழு பொறுப்பின் காலத்தை குறிக்கிறது ஒரு நபர் மற்றவர்களுக்காக பாரத்தை சுமக்க தயாராக இருக்கும் காலம் அது பின்னர் ஐம்பது வயது வருகிறது பணியின் முடிவு ஐம்பது வயதிற்கு பிறகு லேவியர்கள் இனி கடினமான உழைப்பில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் காவல் காப்பதன் மூலம் உதவி செய்வதன் மூலமும் தொடர்ந்து ஊழியம் செய்வார்கள் என்று எண்ணாகமும் எட்டு கூறுகிறது கடவுள் காலங்களை கனம் பண்ணுகிறார் கடவுள் தன் ஊழியர்களை அவர்கள் உடைந்து போகும் வரை வருத்துவதில்லை அவர் அவர்களை சுமப்பதிலிருந்து காவல் காப்பதற்கும் தூக்குவதிலிருந்து வழிகாட்டுவதற்கும் மாற்றுகிறார் இதுவும் ஒரு இரக்கமே இப்பொழுது இந்த உண்மைகளை புதிய சிருஷ்டிக்குள் கொண்டு வாருங்கள் புதிய உடன்படிக்கை விசுவாசிகளை ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் நாம் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கட்டப்பட்டு வருகிறோம் லேவியர்களைப் நாமும் பரிசுத்தமான காரியங்களை அலட்சியமாக கையாளக்கூடாது நாம் கடவுளுடைய வார்த்தையை கையாளுகிறோம் நாம் சுவிசேஷத்தின் சத்தியத்தை கையாளுகிறோம் நாம் ஆராதனையை கையாளுகிறோம் நாம் ஜபத்தை கையாளுகிறோம் நாம் ஏசுவின் நாமத்தை கையாளுகிறோம் நாம் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை கையாளுகிறோம் இவை ஆவிக்குரிய ரீதியில் பரிசுத்தமான பொருட்கள் மேலும் தேவன் பயபக்தியை எதிர்பார்க்கிறார் புதிய ஏற்பாடு என்னாகவும் நான்கில் உள்ள அதே எச்சரிக்கையை வேறு வடிவத்தில் கொண்டு வருகிறது கர்த்தருடைய பந்தியை தகுதியற்ற விதத்தில் கையாளக்கூடாதென்று பவுல் எச்சரிக்கிறார் மேலும் பரிசுத்தமான காரியங்களை நிதானிக்காததால் சிலர் பலவீனமாகவும் வியாதியுள்ளவர்களாகவும் சிலர் நித்திரையடைந்தும் அதாவது மறித்தும் போனார்கள் என்று அவர் கூறுகிறார் ஜீனுள்ளேவனுடைய கைகளில் விழுகிறது அசுத்தமானதாக எண்ணுவதின் ஆபத்தை பற்றி பேசுகிறது இது மகிழ்ச்சியை நீக்கிவிடாது இது மகிழ்ச்சியை பாதுகாக்கிறது பரிசுத்தமாக்குதல் என்பது கடவுள் நம்மை விலக்கி வைக்க முயற்சிப்பது அல்ல நிழல்களையும் தெளிவாக காண்போம் கோகாத் புத்திரர் உடன்படிக்கை பெட்டி மேஜை குத்துவிளக்கு தண்டு மற்றும் பலிப்பீடங்களை சுமந்தார்கள் இவை பரிசுத்தமான பனி மூட்டுகள் நிழலாட்டத்தில் இவை ஆராதனையின் ஆழமான சத்தியங்களை சித்தரிக்கின்றது நிஜத்தில் புதிய சிருஷ்டி கிறிஸ்துவின் பரிசுத்த சத்தியங்களை சுமக்கிறது கிறிஸ்துவே நம் உண்மையான அப்பம் கிறிஸ்துவே நம் ஒளி கிறிஸ்துவே நம் பலிபீடம் மற்றும் நம் வழி தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள சாட்சி அது பயத்தோடும் சரியாகவும் கையாளப்பட வேண்டும் ஆசாரியர்கள் அந்த பொருட்களை மூடும் வரை கோக்காத் காத்திருக்க வேண்டியிருந்தது நிஜத்தில் நாமும் கடவுளிடம் மூடப்படாதவர்களாக வருவதில்லை நாம் நமது பிரதான ஆசாரியரின் போர்வையின் மூலமாகவே வருகிறோம் இயேசுவே நமது மத்தியஸ்தர் கிறிஸ்து நமக்கு முன்னே சென்றதாலும் அவருடைய நீதியான இரத்தம் நம்மை மூடுவதாலும் நாம் பாதுகாப்பாக கடவுளை அணுகுகிறோம் கெர்சோன் புத்திர திரைசீலைகள் மற்றும் மறைவுகளை சுமந்தார்கள் இந்த எல்லையையும் அழகையும் இது விசுவாசிகள் சுமக்க வேண்டிய போர்வைகளை பற்றி பேசுகிறது அன்பு ஒற்றுமை இரக்கம் பொறுமை மனத்தாழ்மை வேதம் சொல்கிறது உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் தரித்து கொண்டு அன்பு பூரணத்தின் கட்டு என்று அது சொல்கிறது நாம் அன்புடன் சத்தியத்தை பேச வேண்டும் என்று அது சொல்கிறது அநேக விசுவாசிகள் உபதேசம் இல்லாததால் தங்கள் சாட்சியை இழப்பதில்லை மாறாக அன்பு மற்றும் மனத்தாழ்மை எனும் அவர்கள் கிழிப்பதாலேயே இழக்கிறார்கள் பரிசுத்தமான சூழ்நிலையை பாதுகாப்பது முக்கியம் என்பதை கெர்சோனின் பணி கற்றுக் கொடுக்கிறது மெராரி புத்திரர் பலகைகள் பாதங்கள் தாழ்பால்கள் தூண்களை சுமந்தார்கள் இது கட்டமைப்பு நிழலாட்டத்தில் இது ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது நிஜத்தில் இது சகிப்புத்தன்மை ஒழுக்கம் மற்றும் சிலுவையை சுமப்பதை குறிக்கிறது புதிய சிருஷ்டி அன்றாட வாழ்க்கையின் மூலம் கீழ்படிதல் எனும் கட்டமைப்பை சுமக்க வேண்டும் ஏசு சொன்னார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் கர்த்தராகிய இயேசுவுடைய மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிக்கிறோம் என்று பவுள் கூறினார் உணர்ச்சிகரமான தருணங்களால் அல்ல யமுள்ள விசுவாசத்தினால் மட்டுமே தேவனுடைய வீடு நிலைத்து நிற்கும் என்பதை மெராரி நமக்கு நினைவூட்டுகிறது சில நாட்கள் கசப்பாக உணரலாம் பாரமாக உணரலாம் ஆனால் அந்த சுமைகள் நிலைத்திருக்கும் ஒன்றை உருவாக்குவதன் ஒரு பகுதி இப்பொழுது அவர்கள் எப்படி சுமந்தார்கள் அது ஆவிக்குரிய ரீதியில் என்ன அர்த்தம் என்பதை கவனியுங்கள் கோகா தோள்களில் சுமந்தார்கள் வாரத்திற்கு அருகில் இருந்தார்கள் ஏனென்றால் அது மிகவும் பரிசுத்தமானது கெர்சோனும் மெராரியும் வண்டிகளிலும் எருதுகளிலும் சுமந்தார்கள் ஏனென்றால் சுமைகள் பலமானதாகவும் அளவிலும் எடையிலும் கனமாகவும் இருந்தது ஆவிக்குரிய ரீதியில் சில பொறுப்புகளை சரீரத்தாலும் கட்டமைப்பாலும் குழு பணியாலும் கொள்ள முடியும் கடவுள் தனது வீட்டை ஒற்றுமையாக கட்டுவதற்கு வரங்களையும் அழைப்புகளையும் கொடுக்கிறார் எல்லோரும் ஒரே பாரத்தை சுமப்பதில்லை ஆனால் சில சுமைகள் தனிப்பட்ட முறையில் இதயத்திற்கு நெருக்கமாக சிலுவையைப் போல சுமக்கப்பட வேண்டும் எந்த வண்டியும் மற்றொரு நபருக்காக கீழ்படிதலை சுமக்க முடியாது எந்த எருதும் மற்றொருக்காக பரிசுத்தத்தை சுமக்க முடியாது ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்கு தன் அன்றாட விசுவாசத்தை சுமக்க வேண்டும் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதையும் அந்த அதிகாரம் போதிக்கிறது நாம் ஆயத்தமில்லாமல் பரிசுத்தமான காரியங்களுக்குள் அவசரப்படக்கூடாது வேதம் சொல்கிறது அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக அதாவது போதக பணிகளை நோக்கி லேசாக ஓடாதீர்கள் ஏனென்றால் நியாய தீர்ப்பு கண்டிப்பானது நாம் சத்தியத்தை பெருமையுடன் கையாளக்கூடாது அன்பையில்லாத அறிவு சத்தமாக மாறும் நாம் ஆராதனையை சாதாரணமாக கருதக்கூடாது பயபக்தியோடும் தேவ பயத்தோடும் ஆராதனை செய்யும்படி நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஏனென்றால் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே மேலும் தேவன் வைத்த எல்லைகளை நாம் கடக்க கூடாது நாதாவும் அபியூவும் அந்நிய அக்கினியை செலுத்தி மறித்தார்கள் இவைகள் எச்சரிக்கைகளாக எழுதப்பட்டுள்ளது பரிசுத்தமான காரியங்களுக்கு பரிசுத்தமான வழிகள் தேவை ஆனால் என்மம் நான்கு ஆழ்ந்த உற்சாகத்தையும் அளிக்கிறது கடவுள் இஸ்ரேலை குழப்பத்தில் விட்டுவிடவில்லை அவர் அவர்களுக்கு ஒழுக்கத்தை தந்தார் அவர் அவர்களுக்கு கண்காணிப்பை தந்தார் அவர் அவர்களுக்கு பயிற்சி காலங்களை தந்தார் வண்டிகள் மற்றும் எருதுகள் மூலம் பகிரப்பட்ட உதவியை அவர் அவர்களுக்கு வழங்கினார் எல்லாவற்றையும் தனியாக சுமந்து செல் என்று அவர் சொல்லவில்லை அவர் ஒரு சேவை சமூகத்தை உருவாக்கினார் சபையிலும் அவர் தான் செய்கிறார் தேவன் தனது வீட்டிற்கு தேவையானதை வழங்குகிறார் இறுதியாக உற்சாகம் இதுதான் கடவுள் தனது வாசஸ்தலத்தை சுமக்க மனித கைகளை நம்பினார் அதுவே ஒரு இரக்கம் அவர் தனது ஆசாரிப்பு கூடாரத்தை வானத்தில் இருந்து அக்னியால் அனுப்பியிருக்கலாம் ஆனால் அவர் மக்களை தேர்ந்தெடுத்தார் அவர் அவர்களை எண்ணினார் அவர் அவர்களை பயிற்றுவித்தார் அவர் அவர்களை நியமித்தார் அவர் அவர்களை எல்லைகளால் பாதுகாத்தார் இதைத்தான் அவர் எப்பொழுது புதிய சிருஷ்டியோடும் செய்கிறார் நாம் பூமியில் பயிற்சியில் இருக்கிறோம் பரிசுத்தமான காரியங்களை சுத்தமான இதயத்துடனும் நிலையான கைகளுடனும் கையாள கற்றுக்கொள்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷ முடிவை காட்டுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருந்து அவருடனே கூட ஆளுகை செய்வார்கள் பயிற்சி வீணாகாது சுமைகள் அர்த்தமற்றவை அல்ல பயபக்தி என்பது பயத்தை அடிப்படையாக கொண்டு அடிமைத்தனமல்ல இது மகிமைக்கான ஆயத்தம் ஆகையால் இந்த செய்தி ஒரு பரிசுத்தமான வழியில் இதயத்தை தைக்கட்டும் கவனக்குறைவான கைகளால் உடன்படிக்கை பெட்டியை தொட முடியவில்லை என்றால் கவனக்குறைவான இதயங்களால் கிறிஸ்துவை லேசாக நடத்த முடியாது நிழலாட்டத்தில் ஒரு தவறு மரணத்தை கொண்டு வருவதென்றால் நிஜத்தில் மனப்பூர்வமான பாவமும் சாதாரணமான பரிசுத்தமும் தீவிரமாக எடுத்து கொள்ளப்பட வேண்டும் புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை ஒரு வேஷமல்ல இது ஆசாரிய ஊழியம் இது பரிசுத்தமாக கையாளுதல் இது ஒரு பிரதான ஆசாரியரின் கீழான விசுவாசம் இது திரை சீலைகளை காக்கும் அன்பு இது பரிசுத்தமான பனிமூட்டுகளை சுமக்கும் சத்தியம் இது பலகைகளை அதன் இடத்தில் பிடித்து வைக்கும் சகிப்பு தன்மை ஆயினும் அதன் ஏனென்றால் கட்டளையிடும் அதே கடவுள் பாதுகாப்பையும் வழங்குகிறார் என் அகமும் நான் ஆசாரியன் முதலில் சென்றான் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து முதலில் சென்று விட்டார் நாம் நம்முடைய சுய பரிபூரணத்தால் அல்ல அவருடைய பரிபூர்ண மத்திய ஸ்தலத்தினாலேயே தேவனுக்கு அருகில் நிற்கிறோம் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படுத்துவதால் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருப்பதால் நம்பிக்கையற்ற முடிவை கண்டு நாம் பயப்படுவதில்லை வனாந்திரம் முடிந்து ராஜ்யம் வெளிப்படும் வரை யாவை தேவன் நம்மை பயபக்தி அன்பு கீழ்படிதல் மற்றும் மகிழ்ச்சியுடன் தனது வாசஸ்தலத்தை சுமக்கும் உண்மையான ஊழியர்களாக உருவாக்குவாராக ஜபம் பிதாவாகிய யாவே தேவனே நீர் நியமிக்கும் காலங்களுக்காகவும் பொறுப்புக்கு முன் பயிற்சி பாரத்திற்கு முன் ஆயத்தம் மற்றும் கனிக்கு முன் வளர்ச்சிக்காகவும் உமக்கு நன்றி யாரும் பார்க்காத மறைவான வருடங்களில் எங்களை பலப்படுத்துங்கள் கீழ்ப்படிதல் விலை கிரியமாக இருக்கும் கடினமான ஆண்டுகளில் எங்களை உண்மையுள்ளவர்களாக ஆக்குங்கள் அன்பின் மென்மையான வேலையையும் சத்தியத்தின் பரிசுத்தமான வேலையையும் சகிப்புத்தன்மையின் கடினமான வேலையையும் கசப்போ முறுமுறுப்போ இல்லாமல் சுமக்க எங்களுக்கு உதவுங்கள் கடைசி மூச்சி வரை எங்களை உறுதியாக வைத்து ஏசு கிறிஸ்துவின் கீழ் உண்மையான ஆசாரியர்களாக எங்களை வடிவமைத்து உம்மோடு என்றென்றும் ஊழியம் செய்ய நீர் எங்களை மகிமையில் எழுப்பும் நாளுக்காக ஆயத்தப்படுத்துங்கள் பிதாவே ஆமேன்